பேரின்பத்தையும் விரும்புகின்ற ஆன்மீக சாதகன் விருப்பு வெறுப்புகளின் வசப்படாமல் அறத்தையே ஆண்டவனாகக் கருதி அறத்திலேயே நிலைத்திருக்க வேண்டும் தர்ம நிஷ்டை என்றால் அறத்திலே நிலைத்திருத்தல் என்று பொருள் ஒவ்வொரு நாளும் கடைப்பிடிக்கப்படும் அறவாழ்க்கை உள்ளத்தின் வலிமையை வளர்க்கிறது தர்மபலம் மனோபலத்தை வளர்க்கிறது தெளிவான அறிவுக்கும் அருள் புரிகிறது அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம்